அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எனும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறனில் புகல் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் என துணையர் ஆயினும் என்னாம் என்று கொண்டுகூட்டி பொருளை சிந்திக்க வேண்டும் தினைத்துணையும் தேரான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம பிறனில் புகழ் பிறருடைய மனைவியிடம் செல்வானே ஆனால் இணை துணையர் ஆயினும் என்னாம் அவன் எத்தனை பெருமை உடையவனாக இருந்தாலும் அதனால் என்ன பயன் அவனுடைய பெருமைகள் பழிவரத்துக்கும் பாவத்துக்கும் துணைதான் தவிர அவனுடைய வாழ்க்கையின் மேன்மைக்கு துணை புரியவில்லை அது மாத்திரமில்லை எவ்வளவு பெருமை இருந்தாலும் அவன் செய்த அந்த தவறான செயலை மறைத்துவிட முடியாது அப்படிங்கிற அர்த்தமும் இதில் அடங்கியிருக்கிறது எல்லாவற்றுக்கு மேலே இறைவன் ஒருவனுடைய மறைமுகமான செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லவா அதை மறக்கக்கூடாது அவர் ஒரு மகா சிசி டிவி மனசில் எண்ணத்தை கூட அவர் பார்ப்பாருங்கிறத நம்ம மறக்கக்கூடாது தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன் நெஞ்சே தன்னை சுடும் வேறு யாரும் இது பண்ண வேண்டாம் அந்த நெஞ்சு வடிவமாக இருக்கிற இறைவனே தண்டனை கொடுப்பார் அப்படிங்கிற அர்த்தத்தையும் நாம் புரிஞ்சுக்கணும் பரிமேலகர் சொல்கிறார் இந்திரன் மாதிரி எல்லா பெருமையும் இழந்து சிறுமை அடைவார் அதனால என்னாம் அப்படின்னாராம் எனை அப்படின்னு சொன்னால் அரிய வளங்கள் எவ்வளவோ வளங்கள்லாம் இருக்குது அறிவு வளம் இருக்குது நல்ல சிந்தனை வளம் இருக்குது பொருள் வளம் இருக்குது உறவு வளங்கள்லாம் இருக்குது அதாவது கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம அப்படிங்கிற அர்த்தத்தை தானே கொடுத்தது படிப்பு பணம் நல்ல சுயமாக சிந்திக்கிற சக்தி நல்ல ஒரு ஆண்மை நல்ல அழகாக இருக்கிறது நல்ல குடும்பத்தில் பிறந்தது குணங்கள்லாம் நல்ல குணங்கள்லாம் இருக்குது அரச பதவி இதெல்லாம் நல்ல அமைஞ்சும் கூட எல்லா வழியிலையும் ஒருத்தன் பெரிய சீரோடும் சிறப்போடு இருந்தால் கூட அவனுக்கு இந்த ஒரு குறைபாடு இருந்தால் அதாவது பிறருடைய மனைவியை விரும்பி ஒழுக்கக்கேடாக நடந்து கொள்வானையானால் அந்த அத்தனையும் இந்த கல்வி முதலான அத்தனையும் அடியோடு வீணாகப் போகும் அழிந்து போகும் அவனுக்கும் பயன் தராது சமூகமும் அவனை ஏற்றுக்கொள்ளாது அந்த காலத்தில் அப்படியெல்லாம் சமூகங்கள் இருந்தன இன்றைக்கு தவறுகளையே சமூகம் கவனிக்கிறதில்லை தவற தவறாக நினைக்கிறதில்ல ஒரு காலத்தில் தவறுகளை செய்தவங்களை மக்கள் மதிக்க மாட்டார்கள் இன்றைக்கு தவறுகள் செய்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவர்களுக்கெல்லாம் விழா எடுக்கிறார்கள் அதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நாம் இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே இந்த இலக்கியங்கள் மூலம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது திரிகடுகம் அப்படிங்கிற நூலில் பத்தொன்பதாவது பாடல் சொல்கிறது மேற்கோ கொல் யானை கோடும் குணமிலியும் எல்லில் பிறன்கடை நின்று ஒழுகுவானும் மரம் தெரியாது ஆடும் பாம்பு ஆட்டும் அறிவிலியும் இம்மூவர் நாடுங்கால் தூங்குபவர் என்னுடைய பொருள் மதம் பிடித்த யானையைக் கண்டு அஞ்சி பின்வாங்குகிற குணமில்லாத அறிவிலையும் பிறருடைய மனைவியை விரும்பி தவறாக ஒழுகுகின்றவனும் நச்சுப்பாம்பை கையில் பிடித்து ஆட்டுபவனும் சீக்கிரம் கெட்டுப்போவார்கள் விரைவில் கெட்டுப்போவார்கள் என்பதுதான் இந்த பாடலுடைய பொருள் பதவ படிக்கலாம் தினைத்துணையும் சிறிதும் தேரான் சிந்திக்காமல் பிறன் இல் பிறருடைய அவனுடைய மனைவியை விரும்பி புகழ் செல்லுகின்றவர் என துணையர் ஆயினும் எத்தகைய சிறப்பை உடையவராக இருந்தாலும் என் ஆம் என்ன பயன் அவருடைய பெருமை நீங்கி சிறுமையை அடைவர் என்பது கருத்து சாஸ்திரம்தான் உயர்ந்தது அது முதல்ல தெரியாது அதனுடைய அருமை பெருமையை யாரும் உணர்றதில்லை சமூகம் ஏற்றுக்கொண்டாலும் இயற்கையின் நியத்தியாக விளங்கக்கூடிய இறைவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் தகுந்த அந்த தீய வினைக்கேற்ற பயனை கொடுத்தே தீருவார் என்பதை நாம் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இதனுடைய பொழிப்புரை என்ன சிறிதும் சிந்திக்காமல் பிறருடைய இல்லத்தினுள் அவரது மனைவியை விரும்பி செல்லுகின்றவர் எத்தகைய சிறப்பை உடையவராயினும் என்ன பயன் அவருடைய பெருமை நீங்கி சிறுமையடைவர் என்பதுதான் மனமார்ந்தேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்ஆப் வாயிலாக